ஆகிய தலைப்புகளில் உள்ள ஓரளவு பொருள் அறிந்துள்ளோம் இனி திருக்குறளில் ஐம்பத்தி அதிகாரமாகிய தெரிந்து என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் ஒரு வினையை செய்யும் முன்னர் அதை வெற்றியுடன் செய்து முடிப்பதற்கான காலம் இடம் வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் அவ்வாறு வினையை செய்து முடிக்க தகுந்தவரை தேர்ந்து தெளிந்து அந்த வினையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் அல்லது தலைப்பில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அவரது திறமையையும் அறிவையும் காட்சி பிரமாணம் அதாவது பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் இதை தமிழில் கருதல் என்பார்கள் காட்சி பிரமாணத்துக்கு காண்டல் அளவை பிரமாணத்துக்கு கருதல் அளவைன்னு பேர் ஆகம பிரமாணம் சொல் அல்லது சாஸ்திர பிரமாணம் பிரத்ய அனுமான ஆகம பிரமாணானி என்று யோக சூத்திரத்திலே மூன்று பிரமாணங்களை பதஞ்சலி மகர்ஷி சொல்கிறார் அது பொதுவாக எல்லா சாஸ்திரத்துக்கும் அது ரொம்ப முக்கியம் ஆகவே யாரை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அவருடைய திறமையையும் அறிவையும் காட்சி பிரமாணம் என்று சொல்லப்படுகிற பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம் ஆகியவற்றால் ஆராய்ந்து அவர் நம்பிக்கைக்கு உரியவரா என்பதை தெளிந்து அதன்பின் அந்த வினையை அந்த செயலை அவர்பால் ஒப்புவிக்க வேண்டும் அதுவே தேர்ந்து தெளிதல் அல்லது தெரிந்து தெளிதல் என்று சொல்லப்படும் மிக உயர்ந்த தலைமை பொறுப்பில் உள்ளவர் தனக்கு துணையாயிருந்து செயல் புரிபவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களது தகுதியினை ஆராய்ந்து தெளிவாக அறிந்த பின்னரே தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது பரிமேலழகருடைய உரையை அப்படியே படித்து பொருள் சொல்ல முற்படுகிறேன் அகுதாவது அமைச்சர் முதலாயினாரை பிறப்பு குணம் என்பனவற்றையும் செயலையும் காட்சி கருத்து ஆகமம் என்னும் அளவைகளால் ஆராய்ந்து தெளிதல் அதுதான் தெரிந்து தெளிதல் என்பதற்கு பொருள் அதாவது மந்திரி முதலானவர்களை அவர்களுடைய குலம் அவங்களுடைய தாய் தந்தை உற்றார் சுற்றத்தினர் எத்தகைய பண்புடையவர்கள் என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய குணத்தையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அவருடைய செயல்களையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் பிரத்யமாக பார்க்க வேண்டும் அதை ஊகித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி இருக்கிறாரா என்றும் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இங்கே உபதேசித்திருக்கிறார் இந்த விஷயங்கள் சம்ஸ்கிருத சாஸ்திரங்களிலும் இவ்வாறே சொல்லப்பட்டிருக்கின்றன மேலாண்மைக்குரிய நுணுக்கமான உபதேசங்கள் பலவற்றை திருவள்ளுவெருமான் இந்த அதிகாரத்தில் அல்லது இந்த தலைப்பில் அருளி செய்திருக்கிறார் பொறுப்பில் இருக்கும் ஒவ்வொருவரும் அறிந்து கடைபிடிக்க வேண்டிய அதிகாரம் அல்லது தலைப்பு இது இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை நாளை படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்